வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா அமைதியை விட மேலான ஆனந்தம் வேற எதுவும் இல்லை ஆம் அமைதியை விட மேலான ஆனந்தம் வேற எதுவும் இல்லை என்கிறார் புத்தர் நன்றி வணக்கம்